ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஆவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் இந்த ஆவஹந்திஹோமம் செய்யவேண்டிய முறையோடுகூட அதில் நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமான ஓர் அனுஷ்டானம் இந்த ஆவஹந்திஹோமம் என்பது இந்த ஆவஹந்திஹோமம் செய்யவேண்டிய முறை அப்படின்னு பார்த்தால் முதலில் சங்கல்பம் செய்துக்கணும் சங்கல்பம் செய்து கொண்டு பிரணவாத்மகஸ்ரீ இந்திரபூஜாம் எஸ் சந்தசா மிஷபோ விஸ்வரூப இ மந்திரஜபஞ்சகரிஷ்யே அப்படின்னு தான் முதலில் சங்கல்பம் அப்படி சங்கல்பம் செய்து கொண்டு கலசத்தில் பிரணவாத்மகமாக உள்ள இந்திரனை பூஜை பண்ணிக்கணும் ஏன் இந்திரனை நாம் பூஜிக்கிறோம் அப்படின்னா இந்திரன்தான் அத்தனை தேவதைகளுக்கும் ராஜாவாக இருக்க தேவராஜா அப்படின்னு இந்திரனுக்கு பெயர் இந்திரஹா அப்படின்னா அது ஒரு ஸ்தானத்தையும் குறிக்கிறது ஒரு நபரையும் குறிக்கிறது அந்த பெயர் ஒருவரை மாத்திரம் உத்தேசித்து அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்திரகான்னு ஒரு ஸ்தானம் இந்திரஸ்தானம் இந்திர பதவி அப்படின்னு சொல்கிறது அது என்ன பதவி அப்படின்னா அத்துணை தேவதைகளுக்கும் அதிபதியாக உள்ள ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் உள்ள தெய்வத்தை அங்கு ஆவாகனம் செய்துக்கணும் செய்து கொண்டு ஷோடசோபச்சார பூஜைகளெல்லாம் செய்து முடித்த பிறகு இந்த எச்சந்தசாம விஸ்வரூபா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் எத்தனை தடவை ஜபம் செய்யலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது செய்வது அதிகபட்சம் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பலம் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை ஆவர்த்தி செய்வது அப்படி செய்து ஜபம் பண்ணிக்கணும் இதுதான் ஜபம் பண்ண வேண்டிய முறை இந்த ஜபம் பண்ணுற பொழுது நாம் சொல்லக்கூடியதான இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது அதாவது எஸ் சந்தசாமிரஷபோ விஸ்வரூபா இந்த மந்திரத்துக்கு இரண்டு விதமான அர்த்தங்களை பார்க்கலாம் இந்த மந்திரத்திற்கு சாயணாச்சாரியரும் அர்த்தம் சொல்லியிருக்கார் பகவத்பாதாச்சாரியாலே இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் சொல்லியிருக்கார் உபனிஷத் பாஷ்யத்தில் இந்த மந்திரத்திற்கு நிர்குணமான அர்த்தமும் உண்டு சகுணமான அர்த்தமும் உண்டு அதாவது முதல்ல இந்த மந்திரம் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தியை கொடுக்கறது உபனிஷத் நாம் சிரவணம் பண்ணி ஞானத்தை நாம் அடைவதற்கு உபநிஷத் சிரவணம் செய்வதற்கு முன்னாடி நமக்கு சில அதிகாரம் வேணும் அது என்ன அதிகாரம் அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு பேர் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவர்தான் உபனிஷத் சிரவணம் பண்ண முடியும் அந்த உபனிஷத் அர்த்தம் அவருக்கு மனசுக்காகும் புரியும் அதுதான் பழைய நாளில் வித்வான்கள்ட்டெல்லாம் நீங்கள் எனக்கு உபனிஷத் பாஷ்யம் சொல்லணும் அப்படின்னு போய் கேட்டால் சாதன சதுஷ்டயோ சம்பத்தியோடு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவா பழைய நாளில் ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது தான் நமக்கு முதல்ல வேணும் உபனிஷத் பாஷ்யம் கேட்பதற்கே அது என்னது சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னா நித்தியானித்ய வஸ்து விவேகா எது நித்தியமான வஸ்து எவைகள்லாம் அனித்தியமான வஸ்துங்கிறத விபாகம் நமக்கு தெரியணும் மனசுக்கு ஆகணும் வாயினாலே சொன்னால் போகாது மனசுக்கு புரியும்படியாக வரணும் இகாமுத்திரார்த்த பலபோக விராக அதாவது வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்திரிய வேணும் அதாவது எதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எதையெல்லாம் கேட்கணும் எதையெல்லாம் சாப்பிடணும் இந்த ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அதற்கு தான் பல போகம்னு பேர் நாக்கு ருசியா சாப்பிட்றது பக்கத்தில் பக்ஷணத்தை வச்சுட்டே ஆரம்பிக்கிறது உபனிஷத் பாஷ்யத்தை அப்படின்னா அது பொழுதுபோக்காக வாசிக்கிறதுன்னு அர்த்தம் அது மனசுக்கு வராது பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு வஸ்துவை வச்சுட்டோ குடிக்கிறதுக்கு தண்ணீர் பாட்டில் வச்சுட்டோ நாம் படிக்கிறோம் அப்படின்னா வெறும்னா அந்த நேரத்தை வீணடிக்க ஒரு காரியத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது வரைக்கும் தான் அர்த்தமாகும் சொல்கிறவருக்கும் அந்த நேரம் பூரா வீணாக போயிடும் ஆகையினால அந்த எதுலேயும் ஆசைங்கிறதே இருக்கக்கூடாது அது இகலோகத்திலேயாக இருந்தாலும் சரி அடுத்த லோகத்திலேயாக இருந்தாலும் சரி அந்த பலன்கள்லே நமக்கு ஆசையே இருக்கக்கூடாது எந்த விஷயங்கள்லேயும் சமதமாதி ஷட்கம்னு மூன்றாவது சாதனம் அதாவது சாந்தா தாந்தா உபரதி திதிஷா ஸ்ரத்தாவித்தோபூத்வா ஆத்மன்யே வாத்மானம் பசேத்து அப்படின்னு உபநிஷத்து சொல்கிறது அதற்கு தான் சமதமாதி ஷட்கம்னு பேர் இந்த ஆறு இருக்கணும் நமக்கு அடிப்படையாக எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி மற்ற விஷயங்களில் ஆசக்தி இருக்கப்படாது மற்ற விஷயங்களில் ஈடுபாடு இருக்கப்படாது இப்படி ஆறு இருக்குது இது எல்லாத்திற்கும் மேலே முமுக்ஷுத்துவம் அவசியம் வேணும் நாம் ஞானத்தை அடையணும் என்கிற முழுமையான ஈடுபாடு ஆசை இவைகளுக்கு தான் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு பேர் இவைகளெல்லாம் நமக்கு இருந்தால்தான் உபனிஷதர்த்தம் நமக்கு புரியும் இல்லைன்னா இந்த உபனிஷதர்த்தங்கள்லாம் சொல்கிறவர்களை பார்க்குற பொழுதும் அவர்கள் சொல்கிறத கேட்குற பொழுது நமக்கு எல்லாம் அப்படியே புரிஞ்ச மாதிரியே ஆகும் நேராக போய் உட்கார்ந்து கேட்டால் ரொம்ப மனசுக்கு புரிஞ்ச மாதிரி ஆகும் எல்லாம் முடிச்சு பிறகு வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொன்னார்வர் அப்படின்னு கேட்டால் யோஜனை பண்ணி பார்ப்போம் ஏதோ சொன்னார்வர் ரொம்ப வித் இருந்தது புது அனுபவமாக இருந்ததுங்கிற அளவுக்கு தான் நம்முடைய மனசு கிரகிக்குமே தவிர தத்துவத்தை கிரகிக்காது இது அந்த நேரத்தை நமக்கு ஏதோ நல்ல பொழுதாக போக்குமே தவிர ஞானம் வரையிலும் கொண்டு போய்விடாது ஆகையினாலே தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்பது மிக மிக அவசியம் கட்டாயம் தேவை முதல்ல நாம் அதற்காகத்தான் முயற்சி பண்ணணும் அதற்காக அதற்கான முயற்சியாகத்தான் நமக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கா கர்மாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கான்னா ஏதோ நம்மளை வேறு வழி கொண்டு போகிறதுக்காக அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படி நினைக்க முடியாது இது இந்த கர்மாலாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது சித்தசிய சுத்தையே கர்மா மன அமைதி அனைத்து விஷயங்களிலும் சகிஷ்ணுத்வம் போருங்கிற எண்ணம் இந்த எண்ணங்களெல்லாம் கர்மாக்கள் தான் கொடுக்கறது இந்த கர்மாவனுடைய துணை இல்லாமல் நாம் எவ்வளவு கட்டுகட்டாக உபனிஷத்துகளை படித்தாலும் கேட்டாலும் ஏதோ மனசுக்கு ஆகிறது போல் இருக்குமே தவிர அந்த சமயத்தில் பிறகு மீண்டும் நாம இதுக்கே வந்துவிடுவோம் ஃபேன் இல்லாமல் நம்மளால் உட்கார முடியாது படுக்கை இல்லாமல் நம்மால் படுக்க முடியாது ருச்சி இல்லாமல் நம்மால் சாப்பிட முடியாது இதெல்லாம் ஒருவருக்கு இருக்குன்னா அவர் ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஞான வழியிலிருந்து இதெல்லாம் போரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது தான் இந்த கர்மாக்கள்லாம் அப்படிங்கிறத மனசுக்கு வாங்கிக்கணும் அப்படிதான் இந்த ஆபஹந்தி ஹோமத்தில் நாம் செய்யக்கூடியதான ஜபம் இருக்கே இந்த ஜபம் நமக்கு என்ன பலனை கொடுக்கறதுன்னா இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை நமக்கு ஓரளவுக்கு ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுனால தான் மகாபிரிவா இந்த ஆபஹந்தி ஹோமத்தை சொல்லியிருக்கா அந்த மந்திரங்கள் எல்லாம் பரபரம்மத்தை தான் சொல்கிறது இந்த ஜபம் பண்ணக்கூடியதான மந்திரம் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு முதலில் பரபிரம்மத்தை இந்த மந்திரம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்த பிறகு ஐகிகமாக நமக்கு இந்த லோக்கத்தில் தேவைப்படும்படியாக இந்த மந்திரம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற இரண்டு விதமான அர்த்தங்களையும் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்